வணக்கம் நேயர்களே நற்றினியின் ஈரோட்டில் இருந்து இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி என்பவருடன் இணைந்து இந்த சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ருடால்ப் டீசல் என்பவர் டீசல் இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கியூபா குவாண்டாமு விரிவுடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு முடிவற்ற குத்தகைக்கு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயின் உரிமையை பெற்றுக்கொண்டது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 என்பவரால் புளு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனைத்துலக தர நிர்ணய அமைப்பு ISO அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மத்திய புளோரிடாவில் இடம்பெற்ற சுலல் காட்டில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே உலகின் அதிநவீன அகண்ட அலைய உலகின் அதிநவீன அகண்ட அலை இனைய செயற்கைக்கோளினை அதாவது பிராட்பேண்ட் இன்டர்னல் சேட்டிலைட் இதனை ஜப்பான் விண்ணில் செலுத்தியது அகலமான அலை இணைய செயல்பாட்டு பொறியியல் மற்றும் செயல் விளக்க செயற்கைக்கோள் வைட்பேண்ட் இன்டர் நெட்ஒர்க்கிங் என்ஜினியரிங் டெஸ்ட் அண்ட் டெமோன்ஸ்ட்ரேஷன் சேட்டிலைட் என்பதன்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 இலங்கையின் மனித உரிமை செயல்பாட்டாளர் பெண் உரிமை செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அசீஸ் அன்சாரி அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு அன்னமாச்சாரியார் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சீகன் பால்க் ஜெர்மன் மதகுரு ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான் கீட்ஸ் ஆங்கில கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் ப்ரூனை விடுதலை நாள் மற்றும் கயான குடியரசு நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை